ஆனா இதுக்கு மேல வேற ஒரு கேள்வி சூத்திரக்காரரே கலந்துகான்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிற இந்த பிரச்சயத்தினால விகாரம் அர்த்தம் தெரியல மயட்டுங்கிறது வியாக்கனப்படி மூணு நட்சத்திர அதாவது ஒண்ணு அல்லது விகாரம் அவயவம்னு ஒரு அர்த்தம் விகாரம்னு ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தமாச்சர்த்தம் பிராச்சு மிருந்தமயம் மிருந்தமயோட அப்படின்னு சொன்னால் மிருத் அந்த ஹடம் மண்ணால் ஆனதுன்னு தெரியல இல்லையா இது விகாரங்கிற அர்த்தத்தில் வருது இதே மாதிரி அவயவங்கிற அர்த்தத்திலும் பயப்பிரத்தேயம் பாணி சொல்லியிருக்கிறார் அவயவேசாணியோசதி விரக்கத்தின ஒரு அவயவத்தை அந்த விருக்கத்தினுடைய பேரை சொல்லி மயப்பிரத்தியமா சொல்லலாம் பலாசமயம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஒரு அவயவத்தை அதனுடைய விகாரங்கள் அர்த்தம் இருக்கு இந்த அர்த்தத்திலையும் அது வரணும் இதை தவிர வேற ஒரு அர்த்தத்துல என்னன்னா அன்னமயோ யஜ்யா அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப பிரச்சுரம் பிரச்சுரம்னு சொன்னா ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தால் அன்னமயம் அப்படின்னு பிரயோகம் பண்ணலாம் இது பிராச்சுயம்ங்கிற அர்த்தத்துலேயும் மயற்கம் வந்து பத் பிரகிருத வத்தனைய மயற்கிற இன்னொரு சூப்பரத்து வச்சுருக்கேன் ஆக இந்த மய்சப்தத்துக்கு அவயவம் விகாரம் இப்படியாக ஒரு அர்த்தம் ஒரு விதமான அர்த்தம் பிராச்சுய்கிறது இன்னொரு விதமான அர்த்தம் ஆனந்த மயகான்கிற இடத்துல மயப்பிரத்தியத்துக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கலாம் பிராச்சுயம் அப்படின்னு வச்சுக்கலாமா இல்ல அவயவம்னோ விகாரம்னோ அர்த்தம் வச்சுக்கலாமா அவயவம் அவயவம் அல்லது விகாரம்ங்கிற அர்த்தத்தை வச்சிருந்தோம்னா இது முக்கிய ஆத்மா இல்லைன்னா ஏன்னா ஆனந்தத்தினுடைய விகாரமான ஆத்மா இது மிக ஆனந்தம் இல்லை அப்படின்னு ஆயிடும் ஆனந்தத்தினுடைய அவயவமாக இந்த ஆத்மாவை பேசவரை உண்மையான ஆனந்தம் இல்லைன்னு சொல்லும் இது வந்து முக்கிய ஆத்மா இல்லைன்னு பிராச்சுயங்கிற அர்த்தத்தை வச்சுருந்தோம்னா அப்ப ஆனந்தம் நிறைய அதிகமான ஆனந்தத்தை உள்ளதுன்னு அதிக ஆனந்தம் பிரமத்துக்கு வரலாம் ஏன்னா ஏகஸ்தீவானந்த மாத்திராம உபஜீவந்தி அந்நியானி கூட்டானின்னு சொல்லியிருக்கிறதுனால உபரிய ஆனந்தம் அங்கே இருக்குது அதனால பிராச்சுயார்த்தமான மயக்கை வச்சுக்கலாம் இப்போ இதுல சந்தேகம் வருது இந்த சந்தேகத்தை எப்படி தீர்மானம் பண்றது இங்க ஒரு பூரபக்ஷம் ஒரு சித்தாந்தம் பண்ணலாம் இந்த அவாந்தர சந்தேகத்துல பூர்வபக்ஷம் சொல்லுவான் மயட்டு தானே இங்க அஞ்சு மயட்டு இருக்கு அன்னரசமயம் மயிட்டு இருக்கு பிராணமய விஜான மனோமய விஜானமயா இந்த நாலு மயத்துக்கு என்ன அர்த்தம் அதே அர்த்தம் தான் ஆனந்தமயத்துலயும் சொல்லணும் அந்த நாலு மயத்துக்கு விகாரங்கிற அர்த்தம் சொன்னால் ஆனந்தமயங்கிற இடத்துல அதே மாதிரி தானே மழை விகாரங்கிற அர்த்தத்தை தான் சொல்லணும் அர்த்தத்தை மாற்ற முடியாது அந்த பிரவாகத்துல அப்படின்னு குருபக்ஷி சொல்வான் குருபக்ஷின்னா விற்பிகாரருக்கு பூருவாட்சி சிதாந்தி செல்வம் அப்படி இல்லை விருத்திகார சிவா அப்படி சொல்லாதே அதிரா அதுக்காகத்தான் இந்த சூத்திரமே வந்திருக்கு விக்கார சப்தான் விக்கார சப்தமே இல்லை இது இடத்துல மய்சப்தக்கு பிராச்சு அர்த்தம் வச்சுக்கணும் அப்படிதான் சரியா போச்சு அபியாசத்தினால என்ன அர்த்தம் வ எந்த அர்த்தம் இந்த சித்தாந்தத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்குமோ அந்த அர்த்தத்தை வச்சுக்க வேண்டியது आनंदमय पर आत्मा पूर्व आनंदमय के परमात्मान अब सर कस्ट விகார சப்தா இந்த மயத்துன்னு ஒரு பிரத்யேகம் வேற சேர்த்து வச்சிருக்கு அதனால இந்த ஆனந்த வசத்தும் பிரமா பரமாத்மா வசமதாக வச்சுக்க முடியாது பிரகிருதி வச்சனாத்தன் இருக்கு பிரகிருத்த வச்சனாத்தனம் கூட இருக்கலாம் போல இருக்கு ஆனா இந்த வேற எங்க அந்த பாசம் கிடைக்கல உங்க புத்தக பிரகிருத்திய ஏன்னா பாணினி சூத்திரத்துல தத் பிரகிருத வச்சமே மயக்குதான் சொல்லியிருக்கேன் பிரகிருத வசனம் நான் என்னால அத மாற்ற முடியல மூலத்துல அதனால போட்டேன் சொல்லிட்டு எல்லா வியாசியமும் அதே போ அதே மாதிரி இருக்கு அது என்ன இந்த வியான இந்த வியான பிரகத்துவ அதுக்கே போட ஆனா சூரம் பானிடுசூற்ற அந் சப்த விக்காரவச்சனந்தமயம் மயக்கா ஆனந்தமய மயட்டு விக்காரங்கிற அர்த்தத்தை கிரிக்கிறது பிரகதவச்சனமான மயட்டுங்கிறது வேத வேறு இடத்துல சொல்லிவிட்டேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மயத்து விக்கார்த்தத்தில் தான் அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டால் அன்னமய முன்னாடி சொன்ன மயக்க வச்சிருந்து இந்தமயத்துதான் அதே அர்த்தம் வச்சிருக்கேன் தஸ்மா அன்னமயிசவத் விக்கார விஷய ஏவ ஆனந்தமயிட்டு நான்ச்சுயா மயக்கணம் பிராச்சு அர்த்தத்தில் மயத்து பாண்டிய சொல்லிவிட்டார் த பிரதவச்சனை மயத்து எங்க பாத்தலாம் பிரகிருதனேனு இருக்கு இதுக்கு பிரகதிவச்சனேன்னு எடுத்துட்டு வியகானம் பண்ணியிருக்காங்க பிரகதிவச்சனை பிரச்சுரத்தையமியே பாணினி எனக்கும் அனுகூலம் தான் அவர் இந்தர்த்தத்துலையும் வயர் வரும்னு சொல்லியிருக்கார் எதா அன்னமய யஜி அன்ன பிரச்சுர உச்சது அன்னமய யஜ அப்படிச்சுனாக்கா அன்னம் சுண்டு கிடைக்குது அன்னமங்களுக்கு வேறு வந்தாலும் அன்னம் கிடைக்கிட்டுன்னா அன்னமயம் பசங்கள் அதே மாதிரி ஏம் ஆனந்த பிரச்சுரம் பிரம்மா உச்சனுரத்ம்மணுரம் எப்படி சொல்றதுன்னு கேட்டால் அது நிரூபணமே பண்ணி இருக்குது மனுஷியானந்த ஆரம்பிச்சு அதை விட நோடு மடங்கு நோடு மடங்குன்னு சொல்லி ப்ரமாந்திருக்குனாலே சிரந்தம் ரொம்ப ஜாஸ்தீன ஆனந்த பிரச்சுரத்திர மனுஷார உத்தரஸ்திர ஆனந்த ப்மாந்த நவாரணம் தான் பிரச்சு மகசை ஞான பிரச்சுரன் அப்படின்னா